வானிசை லண்டன் பிபிசி தமிழிசை நிகழ்ச்சியைப் போல அறுபது ஆண்டுகளையும் தாண்டி நீடித்து சாதனைகள் பல புரிய வேண்டும் என்று இசனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் இணைந்திருப்பது வானிசையுடன் வானிசையின் சந்திப்புக்கான நேரம் இது இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக எங்களுடன் இணைந்து கொள்பவர் டாக்டர் பாலா விக்னேஸ்வரன் இவர் சிட்னி வாட்டர்ஸ் பொறியியலாளர் அதேபோன்று ஆஸ்திரேலியாவின் விளையாட்டுத்துறையின் தமிழ் வர்ணனையாளர் ஆஸ்திரேலியாவின் தமிழ் பேரவையின் ஊடக பேச்சாளர் தமிழ் அல்லது எதிரிகளின் மேற்பார்வையாளர் என்று ஒரு அறிமுகத்துடன் உங்களை பாலா இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் உங்களை பற்றி அறிந்த சில தகவல்களை எமது நேர்களுடன் பயந்து கொண்டேன் உங்களை பற்றி வானிசை நேர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளில் ஒரு அறிமுகத்தை தாருங்கள் முதலாவதாக எனது முதல் தாயகமான மெல்பர்னில் இருந்து இந்த வானொலியில் எனக்கு தெரிந்த பலர் கற்றுக் கொண்டிருப்பார்கள் என நம்புகிறேன் இப்படி ஒரு கருத்து பரிமாறுகளை செய்வதற்கான வாய்ப்புக்கு நன்றி எனது பெயர் பாலா விக்னேஸ்வரன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஜிரோங்கில் டீக்கின் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியிய பொறியியல் துறையில் விதி ஆளாளராக எனது பணியை நான் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்திருந்தேன் முன்னதாக நான் எனது பட்ட மேற்படிப்பை பேங்காக் தாய்லாந்திலும் பின்னர் மேசச்சியூசெட்ஸ் அமெரிக்க ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலும் முடித்துவிட்டு நான் இங்கே வந்திருந்தேன் ஆரம்பத்தில் ஒரு துறை சார்ந்த ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே எந்த ஒரு சமூக உணர்வும் அது சம்பந்தமான ஒரு விருப்பம் இருந்ததால் அவ்வாறு நிமிடங்களிலும் ஈடுபடுகிற ஒரு ஆர்வம் இருந்தது தேவையும் இருந்ததால் நான் அவ்வாறு நிமிடங்களில் ஈடுபட்டேன் நீங்கள் முதலே சொன்னதை போல ஆஹ் இந்த படகு மூலம் அண்ண வந்தவர்களுக்கான சில செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை குறிப்பாக ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி தனிப்பட சம்பந்தமான ஆர்வம் அல்லது அக்கறை உள்ளவன் என்ற அடிப்படையிலும் சரி செய்திருக்கிறேன் இது தவிர முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடன்பிடி பகுதியில் நாடு கடுமையாக இருந்த காலத்தில் இருந்த நாட்களில் வந்த விமானம் மூலம் வந்த பலருக்கும் முடிந்த அளவுக்கு சில உதவிகளையும் செய்ய முடிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் சில செயற்பாடுகளை என்னால் செய்ய கிடைத்தது என்பதை சொல்லலாம் இது தவிர ஆஹ் இங்குள்ள இளைய தலைமுறைக்கு தமிழ் தவற விடப்பட்டு தவறவிடப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இங்கும் அதாவது சிட்னியிலும் மெல்பர்னிலும் தமிழ் பாடல்கள் தலை இயங்குகின்றன என்பதை அறிவார்கள் இங்கே படம்பார் படம்படி என்றோ அல்லது உழவன் தோளில் கலப்பை வைத்துக் கொண்டு போகிறான் தாயகத்து தமிழ் நூல்கள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்காது என்பதாலும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் ஓரளவுக்கு இந்த புத்தகங்கள் சீராக்கப்பட்டிருந்தாலும் கூட அவையும் இங்குள்ள நிலைமைகளுக்கு பொருத்தமில்லை என்ற அடிப்படையில் பாடவிதான அபிவிருத்தி என்ற ஒரு ஒரு தலைப்பின் கீழ் இங்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த அடிப்படையில் இந்த பாட நூல் அபிவிருத்தி குழுவிலும் சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்பையும் நான்கு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு செய்திருந்தேன் இது தவிர எங்கள் ஆயலில் ஒரு தமிழ் பாடசாலையின் செயற்குழுவில் சேர்ந்து ஓ அதிபராகவும் பின்னர் தலைவராகவும் இருந்திருக்கிறேன் இது தவிர இந்த குழந்தைகள் தமது திறமங்களை காட்டுகிற பேச்ச போட்டி மற்றும் உரையாடல் போன்ற படங்களில் நடைபெறாக பணியாற்றுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது நாட்டில் குறிப்பாக இந்த நீர் எனக்கு இருப்பதால் நாட்டில் உள்ள நீர் சம்பந்தமான விடயங்களிலும் விடயங்களை செய்ய வேண்டிய தேவையும் அவசரமும் அவசியமும் இருந்ததால் அவற்றிலும் ஓரளவு ஈடுபட முடிந்திருக்கிறது அஹ் ஒரு நேர்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சிலர் எல்லா விடயங்களிலும் தலையை போது சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஒரு குழப்பமும் ஒரு இவர் எல்லாவிடங்களில் என்ற கேள்வியும் வழக்கம் அவ்வாறான தேவை கருதி அதிகம் வெளியே பெயர் சொல்லாது எங்களால் அந்த சரி என்ற நோக்கத்தில் இயங்கத் துவங்கியது சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சேவைகளை அல்லது பணிகளை செய்பவர்களுக்கு தொடர்ந்தும் அந்த தேவை கருதி அழைப்புகள் வருவதால் மேலதிகமான பல வேலைகளையும் செய்ய வேண்டி வரும் அந்த அடிப்படையில் எதை செய்தோம் என்பது ஒன்று என்னென்ன எல்லாம் செய்கிறோம் என்பது ஒன்று செய்வதை எப்படி செய்கிறோம் என்பதை நாங்கள் சரியாக செய்தால் அதுவே முக்கியமானது அந்த கருத்தில் ஏதோ என் கடன் பணி செய்து கிடப்பதை வந்து நாவலர் சொன்ன அளவுக்கு எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவுக்கு எங்கள் வல்லமைக்கு சில பணிகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் முடிந்த அளவுக்கு ஏதோ நன்றி பாலா பாலா உங்களுடன் நினைக்கின்றேன் கூறுவது சம்பாத்தியம் இருந்து என்ற அறிவுரை எமது தமிழ் சமூகத்துக்கு பின்னணியில் இருக்க நீங்கள் ஒரு கல்விமான் சிறப்பாக பல பல்கலைக்கழகங்களில் பல நாடுகளில் முன்னணி பல்கலைக்கழகங்களில் கல்வி பெற்றவர் நான் இந்த தலைமைத்துவத்தை பற்றி ஒரு ஒரு கருத்தினை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் உங்களுக்கு நினைத்தால் நீங்கள் சிறப்பான வருமானத்தை ஈட்டி உங்கள் குடும்பத்துக்கு பொருளாதார வசதிகளை எடுக்கும் முயற்சிகளில் நீங்களிருக்கலாம் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் கூறியது போன்ற நான் கேட்க வந்த கேள்விக்கு நீங்கள் அருமையான பிரவேசத்தை தந்திருந்தீர்கள் உங்களுக்கு இவ்வாறான சமூக பணிகளில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் எவ்வாறு உருவாகியது அதற்கான உந்துதல்கள் எங்கிருந்து வந்தன என்பதை பற்றி நான் அறிய விரும்புகின்றேன் நிச்சயமாக இந்த நான் எனது வல்லமை கட்டியளவில் எனது பார்வையில் பைத்த விடயங்களை நான் உங்களிடம் பயந்து விரும்புகிறேன் பல விடயங்களை நாங்கள் மற்றவர்களிடமிருந்துதான் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது சிலர் மிகவும் மூர்க்கமாக வந்து கூட சொல்லலாம் தமது கல்வியை கற்று ஒரு நல்ல ஒரு பட்டத்தையோ அல்லது ஒரு வாய்ப்பையோ அல்லது குறிப்பான ஒரு பயிற்சியோ பெற்றுக்கொண்டு தொழில் ஒன்றுக்கு சென்று அந்த தொழிலில் சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான தேவையும் அவர்களுக்கு இருக்கும் ஏனென்றால் மொத்தத்தில் நாங்கள் ஒரு வருவாயை ஈட்டி அந்த அடிப்படையில் ஒரு கௌரவத்தை சம்பாதிச்சுக் கொள்கிற நாங்கள் பார்த்தால் அவர்கள் தொழில் ஒன்றுக்கு போவார்கள் அதிகாலையில் இருந்து புறப்பட்டால் இரவு வரும் வரை வேலை செய்வார்கள் வருமானம் வரும் அதில் அதிகம் செலவழிக்காது சேமித்து தங்கள் குழந்தைகளை பார்த்து அஹ் நான் உண்டு எனது வேலையுண்டு அஹ் நான் எனது எனக்கு எனது மனைவி எனது குழந்தை எனது வீடு எனது வாகனம் எனது வசதி என்று ஒரு மைல் அஹ் ஒரு தமிழன் சார்ந்த ஈடுபாடு விரும்புவார்கள் சில சந்தர்ப்பங்களாக பெருமை சார்ந்ததாக இருப்பது முன்மைதான் இருந்தாலும் ஒரு மண்டபத்தை கட்டி கொடுப்பதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு எங்கள் அருகில் இருந்த கோயிலில் முருகன் சின்ன குட்டி முருகன் கோயில் கிடையாது அந்த அதுக்கு முருகன் சில கோயில் ஒன்று அதற்குள் கட்டினால் என்ன என்று சொல்லி சிலர் கட்டி கொடுத்தார்கள் இவ்வாறான தனித்த தங்கள் சொந்த விருப்பத்துக்கு இணங்கிய சில செய்ய முடியும் குறிப்பாக இந்த விளையாட்டுக் அல்லது தமது பழைய பாடசாலை என்று சில விடயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் தமக்கு தமக்கு சேர்ந்ததை தன்னை தன் தன்னை மிஞ்சியதுதான் தானம் போல ஆஹ் தனது குடும்பத்தை பார்த்து மேலதிகமாக சில விடயங்களை செய்ய முடியும் ஆனால் சிலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பணம் அல்லது பெரிய வசதி என்று அதிகம் கிடையாது ஆனால் மலர்ந்த முகத்துடன் என்னென்ன தங்களுக்கு இருக்கிறதோ அதில் எனக்கு ஒன்று இருந்தால் பாரிய அவனுக்கு கொடு என்ற அடிப்படையில் என்கிற சிலரையும் பார்த்திருப்பீர்கள் அந்த அடிப்படையில் ஒரு மத்திய தலை குடும்பத்தில் நான் என்ன பொறுத்தவரைதான் எனது தான் நான் ரோல் மாடல் அல்லது ஆதார புருஷர் என்று சொல்லி சொல்வதை அவரை பார்த்து வளர்ந்ததால் அதை பின்பற்றி வந்து வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் சிலரை பார்த்து நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் சிலரை பார்த்து நாங்கள் இப்படி இருக்க கூடாது என்று நினைப்போம் ஆஹ் எனவே அனுபவத்தை பார்த்த போதும் கூட மொத்தத்தில் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்தார் குடும்பத்துக்கு வந்து பணத்தை சேர்த்து காணிகளையும் வீடுகளையும் சேர்த்து ஒரு நல்ல பெயரை நல்ல மனிதர் முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் உதவுவார் என்று மாதிரி அந்த பெயரை சம்பாதித்தார் ஆனால் குடும்பம் வந்து பார்க்கும்போது பெரிய வசதி கிடையாது ஆனால் அது ஒரு ஒரு மகனுக்கு சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்தை சரியா வளர்த்து வசதிகளை பெருக்க என்ற உணர்வுகளையும் சிலருக்கு கொடுப்பது ஆனால் சரியா தவறோ அவ்வாறான ஒரு உணர்வு முடிந்தது மற்ற வழக்கம் செய்யுங்கள் அந்த பகுதியை மட்டும் நான் இறுக்கி பிடித்துக் கொண்டேனோ அன்று பொது யோசிக்கிறேன் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஏதோ ஒரு தொழில் இருக்கிறது ஏதோ ஒரு வருமானம் இருக்கிறது குடும்பம் ஓடுகிறது ஆனால் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அவர்களுக்காக இருக்கிற தேவைகள் கோடி என்பதை நாங்கள் நினைக்கும் போது அது எங்களுக்கு சக்தியாக இருக்கும் அளவுக்கு இந்த மனப்பாங்க வளர்த்து விட்டது அது சரியா தவறா என்பது ஒருபுறம் இருக்கு எனது தந்தையார் என்றுதான் நான் சொல்லுவேன் ஒரு காலம் சொன்னது கிடையாது இப்படி செய் அல்லது இப்படி செய்ய செய்ய வேண்டாம் என்று சொன்னது கிடையாது அதை பார்த்து முடிந்ததை மற்றவர்களுக்கு செய் என்ற ஒரு உணர்வு அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்குள் வழங்கி இருக்க வேண்டும் விடயமாக இருக்கிறார்கள் எங்கள் நல்லது கேட்டிய அளவில் நாங்கள் அவுட் ஆஃப் என்று சொல்வதை போல எங்கள் வளமையான பணிகளுக்கு வெளியே சென்று செய்வது நல்லது என்பது ஒரு மனக்கருத்து இதை நினைத்து செய்ய வேண்டும் என்று செய்வதை விட ஸ்பான்டேனியஸ் என்று சொல்வதை போல தானாக உணர்வுகள் வந்து அந்த உணர்வு ஒரு தோற்றம் பெற்று அவையாறு பயனாக வரும்போது அதில் தான் தொடர்மதி இருக்கிறது அதைத்தான் எனக்கு செய்ய கிடைத்த நம்புகிறேன் அவாறான நினைப்புகள் மேலும் வரும்போது அதை செய்வதற்காக கூட சக பணியாளர்கள் பணியாளர்கள் தொண்டர்கள் இதை ஆதரிக்கிற குடும்பம் அதாவது இப்போது மனைவி குழந்தைகளுக்கு வந்த குடும்பம் இவர்களும் சரியாக ஆதரித்தால் இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராத இருந்தால் தொடர்ந்து பாதிப்புகள் வந்தால் நீங்கள் ஒரு கட்டத்தில் என்னை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் சோதனைகள் வரும்போதுதான் உண்மையான தொண்டர்கள் நிற்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் நான் இந்த கல்வி கேட்டுபடியாக சொல்லுவேன் சில சந்தர்ப்பங்களில் அஹ் சின்ன சின்ன தொண்டு போட்டிகள் வரும் இது குவிந்திருக்கிற சருகை போல சில சந்தர்ப்பங்களில் கல் பொருட்கள் ஒரு சிலை ஒரு விக்கிரகம் எல்லாம் இருக்கும் ஒரு இடத்தில் சருகை மூடி குவித்திருக்கும் மழை அல்லது காட்டு வந்து வேகமா அடித்து தள்ளும் தற்காலிகமாக இருக்கிற இந்த சதைகள் விலைக்கு போக உண்மையாகவே அங்கு நிலையாக இருக்கிற விடயங்கள் தான் தெரியும் அவ்வாறான ஒரு நிலைமை தான் உலகத்தில் இருந்திருக்கிறது ஆகவே இந்த சின்ன சின்ன குழப்பங்களை ஒரு பிரச்சனையை எடுக்காது நீ தொடர்ந்து சிலர்ந்து இருந்தார்கள் எல்லாம் சேர ஏதோ நான் இதை சொல்லும் நான் மற்றவர்கள் இதே மாதிரி பணி செய்கிற மற்றவர்களை நினைத்துத்தான் சொல்லுகிறேன் எனது சொந்த பீட்டிங் ட்ரம்ப் என்ற மாதிரி அப்படி ஒரு இல்லை இல்லை நான் நான் நான் கேட்ட கேள்விக்கு பாலா நான் உங்களுடன் இன்னும் ஒரு எமது சமூகத்தில் நீங்கள் அருமையான ஒரு கருத்தனை கூறிய சில விடங்களை நான் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நான் கேட்க நினைப்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு ஒரு கண் கட்டாலும் பரவாயில்லை அவனுக்கு ரெண்டு கண்ணும் கிடவணும் ரெண்டு நினைக்கிற ஒரு சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழ் சமூகம் என்று கூறும் பொழுது சில நிலையங்கள் நாங்கள் சுயநலம் படைத்த ஒரு சமூகமாக எமது எங்களோட ஹிஸ்டரி சொல்லுது நாங்கள் செய்திருக்கிற சில விட எங்களை உங்களுக்கு ஒரு சில வார்த்ததானால் எந்த திருப்தி அல்லது வாட் மோட்டிவேட்ஸ் யூ உங்களுக்கு ஒரு சில வசனங்களில் சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் விட கஷ்டப்பட்டு செய்கிறீர்கள் பல சவால்கள் இருக்கின்றன நீங்கள் பேசினீர்கள் அதை பற்றி உங்கள் தந்தையாரின் முன்மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு துணையாக இருந்தது அதேபோன்று ஒரு சில வசனங்களில் கூறுவதானால் உங்களை திருப்திப்படுத்தும் விடயம் என்ன என்பதை கூற முடியுமா நிச்சயமாக நாங்கள் எங்கள் பெயர் அல்லது எங்கள் முகம் வெளியே தெரியாது நாங்கள் செய்த ஒரு பணி ஒரு பயனாக விளைகிற போது திருப்தி உண்மையாகவே பெரியது சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது சில வழி நாங்கள் செய்திருப்போம் உங்களுக்கும் தெரியும் ஒரு ஆஹ் வீட்டில் பாகப் அமைத்தார்கள் என்றால் அதற்குள் விதைகள் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மண்ணில் ஒரு சின்ன இடத்தை கிண்டி அதை விட்டு கொஞ்சம் தண்ணீரை விட்டு விட்டு வந்தால் ஒரு நான்கு நாட்களுக்கு பின்னர் அது அப்படியே அந்த நிலத்தை தொலைத்துக் கொண்டு அந்த முகழ்த்து வரும் அதை பார்க்கும் போது நீங்கள் தான் இதை உருவாக்கிய ஒரு ஒரு திருப்தி வரும் இது நீங்கள் என்ன செய்தீர்கள் போட்டீர்களா அதை பண்படுத்தினீர்களா தண்ணீர் போட்டீர்களா அந்த பற்றி எல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது நீங்கள் செய்வது உங்களுக்கு மட்டும் தெரியும் அது முளைத்து வந்து இரண்டு இலைகளை விடும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த திருப்தி ஒரு பெரிய திருப்தி அது விலக்கி வாங்க முடியாத ஒன்று யாருக்கும் சொல்லிக்கொண்டு செய்வதும் அல்ல அவ்வாறான ஒரு சொந்த திருப்தி என்னால் முடிந்த ஒரு விடயத்தை நான் செய்து இதனால் யாரோ பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு திருப்தியை தரும் குறிப்பாக சிலருக்கு நீங்கள் சில உதவிகளை செய்யும் போது அவர்கள் அதன் மூலம் பயன்பெற்று பின்னொரு சந்தர்ப்பத்தில் தாங்களாகவே சந்திக்கிற போதோ அல்லது தாங்களாகவே நினைத்தோ உங்களை தொலைபேசி வரைத்தோ அல்லது நீங்கள் செய்ததால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அல்லது அண்மையில் வந்த ஒரு புது குடியேற்றக்காரராக இருந்தாலும் சரி அல்லது உங்களை உங்கள் தங்கியிருப்பதற்காக ஒரு வேலை எடுத்து தாருங்கள் என்று கேட்டுவார் சரி அது தருவ திருப்தி யாருக்கும் சொல்லி வருவதில்லை உங்களுக்கு வருவது நான் நிச்சயம் செய்திருக்கிறேன் என்பதை தான் நான் பார்க்கிறேன் பாலா இன்னும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் இந்த ஜெனரேஷன் கேப் அல்லது தந்தை மகனுக்கு இருக்கும் உறவுகள் பிளவுபட்ட நிலை சில விடயங்களில் சில இடங்களில் காணக்கூடியதாக இருக்க பெரும்பான்மையாக இந்த நாட்டில் இந்த சமுத சமூகத்தில் அல்லது இந்த கலாச்சார பார்க்கும் பொழுது அவாறு இருக்கிறார் உங்கள் தந்தையாருக்கும் இடையில் அந்யோன்யமான ஒரு உறவு இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு உணர்வு எனக்கு வருகின்றது நீங்கள் பேசும் இது இப்போது பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசில் அல்லது 13-14 வயசில் இருக்கும் மகனுக்கும் தந்தையாருக்கும் கட்டத்தில் அந்த உறவு வலுப்பெற்றது எந்த நேரத்தில் உங்கள் தந்தையின் தலைமைத்துவம் அதே போன்று அவருடைய சிந்தனைகள் உங்கள் மனதில் பதிவு செய்யப்பட்டது என்பதை கேட்க விரும்புகின்றேன் நிச்சயமாக நான் இதில் கொஞ்சம் பொதுமைப்படுத்தாது கவனமாக விரும்புகிறேன் என்றால் எங்கள் பலர் யாழ்ப்பாண கொடால் இருந்த தமிழர்களில் பலர் மிகுந்த பணம் படைத்த பொது நான் செய்ததை தவிர்த்து அல்லது உள்ளூரிலேயே கற்பித்த அல்லது வேலை செய்களை தவிர்த்து ஒரு பெரும்பான்மை மத்திய தர வகுப்பினர் வந்து மணியோட கிணறு தான் இருந்தார்கள் அவர்கள் கொழும்பில் இருப்பார்கள் மூன்று நான்கு கிழமைகளுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வர முடியும் ஏனென்றால் வேலை மும்முரமாகவும் இருக்கும் இரவு மேல் டிரைநிலரையினால் அதிகாலை வந்து சேருவார்கள் இரண்டு திரும்பி போவார்கள் சில சந்தர்ப்பங்களை மாத்தம் ஒரு வாரம் ஓய்வு கொண்டு வந்து தங்குவார்கள் அந்த அடிப்படையில் பல மத்திய இளவர் இளைய இளையோருக்கு இந்த பெற்றோருடன் போதிய அளவு நேரம் செலவழிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை நானும் அப்படியானவர்கள் அவர் வந்தான் என்றால் தந்தையார் கொழம்பில் வேலை செய்தார் அவது வேற கிடைத்திருக்கிறது ஆனாலும் வருகிற நேரத்தில் அவசிய விடயங்களும் அல்லது அவரை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற விடயங்களும் கூட சில சந்தர்ப்பங்களில் நேரடியாக அவங்களுடன் பேசாவிட்டாலும் மற்றவர்கள் இவர் ஒப்பிடிப்பட்ட ஒருவர் இன்னும் என்று சொல்லுகிற போது ஒரு துறோணருக்கு துறோணர் அலைவனுக்கு துறோணர் ஒரு ஒரு மானசீக குருவாய் இருந்ததை போல ஒரு மதிப்பும் ஒரு வளர்ச்சியும் உங்களுக்குள் வரும் மற்றபடி சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரங்கள் அந்த காலங்கள் கடிதங்கள் கூட எழுதுகிறார் என்றால் மூன்று நான்கு வாரங்களுக்கு வர முடியாவிட்டால் ஒரு கடிதமொழி போட்டால் அடுத்த நாள் காலை வந்து சேர்கிறது அவ்வாறான ஒரு தொடர்ந்த ஒரு ஆடல் ஒரு நேரடியானதும் அவ்வப்போது மனத அளவிமான இந்த உரையாடல்களும் அவர் சம்பந்தமாக நீங்கள் வைத்திருக்கிற மதிப்பு நேரில் சந்திக்கிற போது அது நிறைவூட்டப்பட்டு அது அது ஒரு ஒரு வேர்ச்சுவல் லீடர்ஷிப் மாதிரியான ஒன்றை ஒரு ஒரு பின்னணி தலைமைத்துவம் ஒன்றை தருவதாகத்தான் நான் பார்க்கிறேன் குறிப்பாக என்னது குடும்பத்தை நான் நினைக்க நினைக்கின்ற போது என்றால் தொடர்ந்து எங்களுக்கு பக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் எனக்கு ஒன்பது பத்து வயதான போது அவர் கொழும்பு திட்ட மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் அப்ப ஆரம்ப வயதுகள் அம்மாவுடன் கழிந்தாலும் அதுக்கு பின்னர் அந்த அப்படி இல்லை என்ற அந்த உணர்வு சில சந்தர்ப்பங்களில் இருந்தால் இயற்கையாகவே இந்த பிள்ளையை வளர்த்து விட்டால் இந்த பிள்ளை மற்றவர்களை வளர்த்து விடுவந்த அடிப்படையில் தந்தை மகள் மூத்த பையன்கள் கூட கவனம் செலுத்துவதும் வழக்கம் என்பதால் இது தவிர ஒரு ஒரு ஆலோசனையை ஒரு உத்தரவாக இல்லாமல் ஒரு ஆலோசனையாக தருவது அல்லது ஒரு உத்தரவை ஒரு ஆலோசனை போன்று தோற்றும் அளவுக்கு தருவது போன்ற விடயங்களும் சின்ன சின்ன விடயங்களில் அவர்கள் எவ்வளவு கவனமாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவதானிக்கும் அளவுக்கு எங்களுக்கு ஒரு முதிர்ச்சியை சின்ன வயதிலேயே அவர்கள் செய்கிற விடயங்களை பார்த்து இப்படி ஒருவனாக நான் எனது அடு எனது தலைமுறையில் எனது ஒரு தந்தை என்ற நிலைமை வரும்போது நான் என்ன அது இருக்க முடியுமா என்ற ஒரு மயக்கம் அல்லது ஒரு ஒரு பிரமை வரு அளவுக்கு தந்தையார்கள் இயங்கினால் நிச்சயமாக நீங்கள் அவர்களை பார்த்து தான் தவிர்க்க முடியாத ஒன்று நிச்சயமா தவிர்க்க முடியாத ஒன்று ஏனென்றால் சின்ன பிள்ளையிலிருந்து அவரது அவரது நிழல் உங்களை வைத்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் தவறான வழியில் போவதும் சில குழந்தைகள் வழியில் போவதும் கூட பொதுவாகவே ஆண் குழந்தைகள் பார்த்து வளர்கிறார்கள் என்பதால் அவரான் என்ற விதம் எனக்கு காணப்பட்டது ஆனா உங்களுக்கு எங்கள் புலமைத நாடுகளில் அம்மாவும் அப்பாவும் வேலை செய்ய தேவை இருக்கிறது வசதியாக இல்லை இலங்கையில் இருந்ததை போல ஒரு சொந்த வீடு அல்லது ஸ்டெபிலிட்டி என்று சொல்வதை நிதி நிலைமை இல்லாததால் எல்லோரும் மிகவும் பிஸியாக இருப்பார்கள் ஆகவே அஹ் அதிகாலைகள் படிக்கிட்டு வேலை கோட வேண்டும் பின்னர் வந்தால் கழித்து சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதனால் ஒரு பொறுமை இல்லாத நிலைமையில் நாங்கள் இங்கே எங்கள் தந்தை நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அவ்வளவுக்கு இருப்பார்கள் என்பதை பாலா உங்களுக்கும் ஒரு மகன் இருக்கின்றாரா எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் அருமையான குடும்பம் நல்லது பாலா நிகழ்ச்சியில் நாங்கள் உங்கள் தெரிவாக அமைந்த முதல் பாடல் இடம்பெறுகின்றது அதனைத் தொடர்ந்து நமது கலந்துரையாடலை கொண்டு நடத்துவோம் ும் பலிகாடப் பிறந்திடுவேன் இன்னும் என்ன கோடாக தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோம் வே முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளா செய்வோம் வே நீ அதனை சாதிக்கலாம் வாழ்க்கையில் பலவற்றை சாதித்த ஒருவரை நாங்கள் நேர்காணலில் சந்திப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் பாலா விக்னேஸ்வரன் பாலா உங்களை மீண்டும் வானிலைகளுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி நேரத்தில் நீங்கள் உங்கள் அறிமுகத்தில் கூறியிருந்தீர்கள் நீங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் பேரவையின் அங்கத்துவர் அதே போன்று தமிழ் அகதிகள் பற்றிய விடயங்களின் மேற்பார்வையாளராக கடமையார் பயந்து கொள்ளுங்களேன் உண்மையாகவே அகதிகள் மிகப்பெரியது நாங்கள் மிக சுருக்கமாக பற்றி பேசலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் தாயகத்தின் நுழைவு யுத்தம் அல்லது அப்போதைய நுழைவு நடைபெற்ற போது பலர் மிகுந்த பாதிப்பு மிகவும் நெருக்கமானவர்கள் உறவினர்கள் போன்ற பல நண்பர்கள் மொழிவாய்க்களிலும் சிக்கிண்டு தப்பி இந்த முகாம்களில் இருந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் உள்ளே என்று இருந்தார்கள் அப்போதுதான் இந்த முதலாவது படகு இங்கு வந்து சேர்ந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அதன் திண்டவன் நூல்வாக படகுகள் வந்தபோது இவர்கள் கிறிஸ்துமஸ் தீவுகளில் பதவி வைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்களது பிரச்சனைகளை ஏதோ ஒரு விதத்தில் தீர்ப்பதற்கு நான் உதவ வேண்டும் என்ற கருத்தில் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் தான் இந்த முதலாவது விடயம் ஆரம்பமானது மதத்தினர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறங்கிவிட்டால் அஹ் நான் வேடிக்கையாக சொல்வதென்று நன்னை நான் முதல் பிடித்தேன் பிறகு என்னை நண்டுபிடித்துக் கொண்டது என்று அந்த அடிப்படையில் இடைவெளியில் விட முடியாது என்றால் இந்த புதிதாக வந்த இளைஞர்கள் குடும்பங்கள் நம்ப தொடங்கின இவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு ஏதோ நன்மைகளை செய்வார்கள் என்று இது தவிர ஆஸ்திரேலியா தமிழக பேரவையுடன் சேர்ந்து இயங்குகள் எல்லாமே இருந்ததால் ஆஸ்திரேலிய தமிழக பேரவையும் ஒரு ஜனநாயக முறையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா வைச்ச ஒரு தமிழ் அமைப்பு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட அமைச்சர்கள் அல்லது அமைச்சர்களின் அலுவலகங்கள் குறிப்பாக மூத்த அரசியல் இல்லாத இந்த நிர்வாக உறுப்பினர்களுடன் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த புதுசா வந்தவர்களுக்கான விடயங்களை செய்ய தொடங்கினோம் இவர்களுக்கு குறிப்பாக காயப்பட்டு வந்தவர்களுக்கான உடல் உள நல சேவைகள் அவர்களை வழியிலே எடுத்து மருத்துவம் செய்வதற்கான வசதிகள் அவர்களை கிறிஸ்துமஸ் அலையிலிருந்து பேத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பார்த்துக் கொள்கிற வசதிகள் இது தவிர தமது அகதி அல்லது பாதுகாப்புக்கான கோரியவர்கள் அவர்களது விண்ணப்பங்கள் தோல்வியடைந்த போது அவர்கள் கிறிஸ்துமஸ் இவர்களிலிருந்து அதிகம் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் இங்கே வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்து அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முகம் கொடுத்து பலரை காப்பாற்றி விட்டிருந்தார்கள் இதன் பின்னர் என்ஹான்ஸ்ட் ஸ்கிரீனிங் process என்று சொல்லப்படுகிற இருபத்தைந்து முப்பது நிமிடங்களை துரிதமாக விசாரித்து விட்டு திருப்பி அனுப்புகிற நிலைமையில் அவர்களின் சார்பில் நாங்கள் சட்டத்திறனைகளை ஏற்பாடு செய்து பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஒன்று தெளிவாக சொல்லலாம் அவர்களை திருப்பி அனுப்பாது விசாரணை செய்து திருப்பி அனுப்புங்கள் என்பதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒரு குறுக்கிடலுக்கு மன்னிக்கவும் அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு வரவேற்பது ஒரு கடமை அவர்களுக்கான தலைமைத்துவம் நான் அறிந்த வகையில் பலர் இருக்கின்றார்கள் மிக இளம் வயதில் படகுகளில் இங்கே வந்தவர்கள் உங்கள் தந்தை உங்களுக்கு வழங்கிய அந்த தலைமைத்துவ பயிற்சி அதே போன்று அவர்களை நாங்களாம் ஒருங்கிணைப்பது அல்லது அவர்களை அகதி முகாம்களில் இருந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு பணி ஆனால் அதன் பின்பு நான் அறிந்த வகையில் இந்த இளம் பருவம் என்பது மிக சுலபமாக பலர் பிழையான வழிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வயது அதேபோன்று ஆஸ்திரேலியா என்பது அவர்களுக்கு ஒரு இலங்கையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்தவர்களுக்கு ஒரு சொர்க்க பூமி போன்று ஆனால் அந்த நாங்கள் உங்களுடைய தமிழ் பேரவை அவர்களை முழு குடியமர்த்திய இந்த தலைமத்துவத்தை வழங்குவதற்கு அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு எவ்வாறான பணிகளை செய்து கொண்டு வருகின்றது என்பதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நேரம் கிடைத்தால் கூறுகின்ற என்பதை மட்டும் பல அகதிகளுக்கான இல்லாது எல்லோரையும் சேர்த்துக் கொண்டுதான் பயணித்தோம் அந்த அடிப்படையில் சந்திப்போம் வாழ்த்துவோம் என்ற பெயரில் ஒரு சிறு ஒரு குழு அது ஒரு அமைப்பு ரீதியானதாக ஆனால் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தோம் புதியாக வந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி வணக்கம் சொல்லி ஆரம்ப கட்ட உடாய் மற்றும் சில உபகரணங்கள் போன்றவற்றை கொடுத்து அவர்களை இங்கு ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துவதற்கு வலைவகுத்தோம் அவர்களில் பலர் ஏற்கனவே அகதியில் வந்தஸ்து பெற்றுக் சிலர் மாற்றப்பக்கமாக தான் சொல்ல சிலர் அவர்களை அகதி அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது பலருக்கு அந்த நிலைமை கடை இருக்கவில்லை அவர்களுடன் பேசி தொடர்ந்து ஆஸ்திரேலியா என்பது எப்படிப்பட்டது எங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன வீதி ஒழுங்குகள் எந்த விதமாக நீங்கள் நடக்க வேண்டும் நடக்க கூடாது போன்ற விடயங்களை நாங்கள் சொன்னோம் ஆனால் இதில் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்த விடயம் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் செய்ய வரவில்லை அதாவது இதை செய்யுங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை எங்களுக்கு புரிந்த விடயங்களை வைத்துக்கொண்டு எது சரி எது பிள்ளை என்று நாங்கள் பார்ப்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம் வளர்ந்தவர்கள் அடிப்படையில் நீங்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் வந்து போய் வண்டியில் தொடர்பு நீங்கள் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தால் உங்களுக்கு இன்ன விதமான பிரச்சனை வரும் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அளவுக்கு ஒரு பரிசோதிப்பதில்லை ஆனால் பிடிப்பட்டால் உங்களுக்கு ஒரு அபராதம் வருவது மாத்திரமல்ல உங்கள் பெயரில் ஒரு கிரிமினல் அந்த அடிப்படையிலும் குற்றங்கள் வரும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் இதில் பொதுவாகவே நாங்கள் சொன்ன விடியுங்கள் இந்த குடித்து வாகனம் ஓட்டுவது வேகமாக ஓட்டுவது ஆஹ் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடுவது வாகன அனுமதி பத்திரம் இல்லாத வாகனம் ஓட்டுவது சின்ன சின்ன கலவுகள் சின்ன சின்ன பெண்களுடன் சார்ந்த விடயங்கள் போன்றவற்றில் மிக கவனமாக இருக்குமாறு நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம் சந்திக்க வருபவர்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் இந்த விடயங்களை சொல்ல முடியும் சில கூட்டங்களை ஏற்பாடு செய்தால் நானூற்றி ஐம்பது நானூறு கூட கூட்டங்களுக்கு வருவார்கள் அவர்கள் எல்லா விடயங்களையும் தெளிவாக கேட்டு எப்படி தங்கள் விடயங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டு போவார்கள் ஆனால் அந்த கூட்டங்களுக்கு வராதவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் என்றால் அந்த அணு வாய்ப்பே கிடையாது வானொலி கேட்பதோ இந்த வானொலி ஒலிபரப்பை கூட ஒரு குறிப்பிட்ட அது அவர்களை சந்தடைய போவதில்லை சில புதியவர்கள் கேட்டு விட்டு யாருக்கு அவர் போய் இப்படி பேசினார்கள் என்று சொன்னாலுமே ஆஹ் இவர்களுக்கு தெரியாது அந்த அடிப்படையில் அதை புறக்கணித்து சில படைகளை விடுகிற சிலரால் எல்லோரும் கட்டப்பேரை சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு நான் புதிய கேள்வி சற்று வித்தியாசமானது பெற்றோர்கள் தாழ்மையான அவ்வாறானவர்களுக்கு ஒரு மென்டோரிங் செஷன் உங்களை போன்று பல பலதும் தெரிந்தவர்கள் ஒரு மூன்று நான்கு இளையவர்களை அல்லது அதற்கான ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு மென்டோ அவர்கள் பெற்றோர்கள் எடுத்துவது அவ்வாறான ஒரு அதற்கு உதவக்கூடியவர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் நிறுவனத்தின் சார்பம் ங்களை பற்றி பேசி இந்த விடயங்களை செய்யுங்கள் இந்த விடயங்களை செய்யாது விடுங்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறோம் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக சிட்னியில் ஸ்டார்ஸ் என்ற இந்த சித்திரவதை பொன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு உதவி செய்கிற ஒரு அமைப்பு அவர்கள் அடிக்கடி சின்ன சின்ன ஒரு பத்து நாள் பத்து ஒரு இரண்டு மத்திய மூன்று மாதங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அங்கு என்ன விதத்தை என்ன என்ன விடயங்களை எப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது போன்ற ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அவர்களை இருத்தி வைத்து இதை செய்யுங்கள் இதை செய்யாமல் விடுங்கள் என்று ஒரு பெரிய அளவில் சொல்ல முடியாது நீங்கள் சொன்னதை போல சின்ன சின்ன குழுக்களாக இந்த மாதிரியான விடயங்கள் நடைபெறுகின்றன ஆனால் இவ்வாறான கூட்டங்களுக்கு வருபவர்கள் ஏற்கனவே மனத அளவில் இது சரி இது பிழை என்பது சம்பந்தமாக கேள்வி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் யாரை சந்திக்காமல் இருக்கிறோமோ அவர்களை எப்படி சந்திப்பது என்பதிலேயே ஒரு பெரிய தலைவதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் தான் உண்மையாகவே உவாறான ஆனால் அவர்களை உவாறான தேடி அணுகி வருவதில்லை நாங்கள் இவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நன்மை இருக்க வேண்டும் வருபவர்களுக்கு பதினைந்து பேர் இணைந்து விளையாடுகிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு வாரம் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இரண்டு ஆஸ்திரேலியா மட்டத்தில் தேசிய மட்டத்தில் இரண்டாவது தரவரிசைகள் காணப்படுகிறார்கள் உலக மட்டத்திலும் பதினான்காவது தரவரிசையில் காணப்படுகிறார்கள் இது எய்ட் சாயித் ஒரு டுவெண்டி டுவெண்டி டூர்னமெண்ட் நாங்கள் சின்னியில் இரண்டு தலைவர்கள் மூன்று தலைவர்கள் சம்பியனாக வந்திருக்கிறோம் பரமட்டாவில் தொடர்ந்து சேம்பியனாக வருகிறோம் கோல் கோஸ்டுக்கு ஒரு அணியை கொண்டு போய் காலிறுதியிலும் நான்கு ஓட்டங்களை தோற்றதால் அரையிறுதிக்கு போக முடியாமல் இருந்தது இந்த புதியவர்களுக்கு இங்குள்ள சமூகம் தங்கள் தேர்தலி கே என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனாலும் நுழைப்படியாக செய்ய இருக்கின்றன சொன்னது போல இந்த மென்டனிங் என்பது என்பது இப்போது இருக்கும் இரண்டாவது பெரிய அகதி கூட்டம் என்பது உண்மையான ஒரு தகவலா மூன்றாவது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் ஈரான் இளைஞர்கள் மற்றது செய்யும் பணி ஒரு மிகவும் காலோனியமானது என்று கூறலாம் நீங்கள் செய்து வரும் இந்த பணி வரவேற்கத்தக்கது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பாடல் அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது நாங்கள் தொடர்ந்து மது உரி ஆடலை கொண்டு செல்வோம் பாடல் தெரிவு பாலா நாங்கள் மிகவும் காரசாரமான பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்க விருப்ப தெரிவாக இடம்பெற்றது உங்கள் அனுபவங்கள் குறிப்பாக எனக்கு தத்துவ பாடல்கள் ஜெயசாசு ஜெயச்சந்திரன் குரல் வருகிற தத்துவ பாடல்கள் பிடிக்கும் இந்த மாதிரியான பாடல்கள் எழுபது எழுபது முந்தி எண்பது வந்தது நாங்கள் குழந்தைகளாக அல்லது உலகம் தெரிய தொடங்கின குழந்தைகளாக காலங்களில் சிறுவர்களாக இளைஞர்களாக இளைஞர்களாக சொல்லலாம் இருந்ததால் இவ்வாறான பாடல் ஆழமாக தொடரும் ஏனென்றால் பாடல்கள் எப்போதுமே இவை சோகம் ஒரு தொணியில் ஓடினாலும் கூட நாங்கள் இணைத்த எல்லாம் நடப்பதில்லை ஒரு விடயத்தை பண்ணும்போது சொல்லலாம் ஆஹ் நாங்கள் அண்மையினர் தந்தையாரை எனது இருபத்தி நாலு எல்லாமே படித்து பல்களத்தில் பட்டம் வாங்க தயாராக இருந்த காலத்தில் எல்லாம் சரியாக இருக்கும் அஹ் இருக்க போகிற உறவுடன் இது சில சந்தர்ப்பங்களில் சகையாகவும் தெளிவில்லாத ஒரு குட்டி கதையாகவும் முடியும் நிலைமைகளும் உள்ளன நடப்பதில்லை என்பதால் சட்டப்பாடலுக்கு நான் அது நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் பல சந்தர்ப்பங்களில் அதுவும் அதிகம் பரிசயமில்லாதவடன் தனிப்பட்ட விடங்களை நான் பேசுவது குறைவு குறிப்பாக அந்த காலங்களாக அவர் எங்களை விட்டு பிரிக்கப்பட்ட போது அவருக்கு ஐம்பத்தி வயது எனக்கு மாதிரி ஐம்பத்தி நான்கு வயது வந்தபோது அன்சாத்தரப்பு ஒட்ரஸ் என்று சொல்வதை போல ஒரு பழக்கம் ஒரு எனக்கு முந்தைய தலைமுறை ஐம்பத்தி நாலு வயது அப்படி இருந்து ஐம்பத்தி நாலு பின் அது தெரியாத ஒரு உலகத்தில் தான் நான் கட்ட உள்ந்த பழகு போய் கொண்டிருக்கிறேன் ஆகவே வடக்கிட நேவல் வந்து போகும் இதை உங்கள் நேர்களுடன் பயந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் நீங்கள் ஆஸ்திரேலியா அல்லது சிட்னி வாட்டர்ஸ் இல்ல கடமை பற்றிய ஒரு பொறியியலாளர் யாழ் நகரில் தமிழ் அதாவது யாழ்குடா நாட்டில் குடிநீர் மாசுபடுவதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் முடிந்த சொர்க்கமாக பேச விரும்புகிறேன் நான் தள்ளிப்புள்ள மாஜன கல்லூரியில் படித்த படித்த படித்தோருவன் அலுவட்டி எனது சொந்த ஆகவே இந்த குடிநீர் மாசுபடல் பிரச்சனை எங்கள் சொந்த வீட்டில் நடந்த போன்றவரு விடயம் குறிப்பாக இந்த எண்ணெய் தண்ணீர்கள் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு வந்த போது இதை ஒரு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு எல்லோரும் யார் செய்தார்கள் ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றி ஓடி செய்திய உண்மையான பிரச்சனையின் அழுத்தம் என்ன அதன் தாற்பயம் என்ன தாக்கம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கவில்லை என்பதை நாங்கள் ஒரு மேல பார்த்தோம் அந்த அடிப்படையில் அஹ் இருக்கிற எனது நண்பர் கே பி நானும் சேர்ந்து இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தோம் அப்போது மேல்பாண்டில் இருக்கிற சில நண்பர்கள் கை வந்தார்கள் இலங்கையில் எங்களுக்கு தெரிந்த பொறியாளர்கள் பல விரிவாளர்கள் மற்றும் இந்த தேசிய நீர்வளங்கள் வடவாளமைப்பு சபையைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் பிரதிநிதிகள் போன்றவர்களை தொலைபேசியில் பேசி நாங்கள் அங்கே நீர் மாதிரிகளை எடுத்து குறிப்பாக இந்த என்ன விதமான பெட்ரோலிய கழிவுகள் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் அது யோசித்தோம் என்றால் யாருமே அங்கு செய்யவில்லை ஆகவே நாங்கள் ஒரு முப்பதனாயிரம் டாலர் வரையில் அமெரிக்காவில் பத்தாயிரம் இங்கு இருபதனாயிரம் என்று ஒரு அலுவலக ஒரு கருவியையும் வாங்கிக் கொடுத்து நாங்களும் இந்த மாதிரிகளை எடுத்து சிங்கப்பூரிலும் கொழம்பிலும் சர்வதேச மட்டத்தில் பிரபலமான ஆய்வுடங்களின் நூடாக செய்து பகுத்தறிந்து இதில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தோம் இதே நேரத்தில் பின்னணியில் வாழ்த்தாளர் கழகம் மற்றும் வடமான சபை அஹ் நுகிய இந்த நிவாரணக்குழு என்பனவும் சிலபடி எங்கள் செய்து கொண்டிருந்தன ஆகவே நாங்கள் அறிக்கையை வெளியிட்டோம் அந்த அறிக்கையை பார்த்தவர்கள் எல்லோருமே சொன்னார்கள் ஒரு டாப் லெவல் ப்ரொஃபெஷனல் ரிப்போர்ட் என்று அதுவே எங்கள் பின்னணியாக இருப்பதால் எங்கள் அறிக்கை அப்படித்தான் இருக்கப் போகிறது என்பதில் எங்களுக்கு அது கூட புகழ்ந்திருக்கவில்லை அந்த அறிக்கை நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் என்றால் நாங்கள் எடுத்த நீர் மாதிரிகளில் பிரச்சனையானபடி எங்கள் நாங்கள் காணவில்லை ஒன்றையும் காணவில்லை என்பதற்காக நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆகவே ஒரு பரவலான ஆழமான பரந்த பரிசோதனை முயற்சி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இது தவிர இந்த எண்ணெய் பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட இந்த மல கழிவலுக்கான அடையாளம் ஈகோலா என்று அவதானித்தோம் அதாவது உரங்களை அளவுக்கு முறை பயன்படுத்துவதால் நிலத்தடி நீரில் சேர்ந்து இருக்கிறது என்பதை பற்றி சொன்னோம் இது தவிர உலோகங்களை இருக்கிறதா என்பதையும் பார்த்திருந்தோம் இவை மற்றது கிருமி நாசினிகள் அதுக்குரிய பரிசோதனைகளை நாங்கள் செய்யவில்லை அதையும் இருக்கலாம் என்பதை சொல்லி ஆகவே இந்த நீர் தென்னை சம்பந்தமாக குடிக்கலாமா குடிக்க முடியாதா என்று கேள்வி ஒரு புறம் இருக்க மற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக குடிக்க முடியாதது என்பதை பேசியிருந்தோம் இது முதலாவது இது தவிர இரண்டு வருடங்களை நாங்கள் துரிதமாக பேசலாம் இலங்கை வட மாகாணத்தின் நீர் சமநிலை சம்பந்தமாக நாங்கள் தகவலாக பார்க்க வேண்டும் இரண்டு உள்ள தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகலாமா கொண்டு போக முடியாதா போதிய அளவு இருக்கிறதா என்பது ஒன்று அந்துகிற ஆட்டை நாங்கள் வெளிப்படுத்தி ஆனிரவு கடல் நீர் எரியை நீரை எரியாக்க முடியுமா என்பது அடுத்தது தொண்டமநாறு மற்றும் உப்பாறு போன்றவற்றை நாங்கள் பாலங்களை போட்டு இந்த அடாலி மற்றும் தொண்டமனாறு பிரதேசங்களை தடுத்து பெய்கிற மழை இந்த கடல் தண்ணீரை வழியே மூலம் நாங்கள் நல்ல தண்ணீரை தேக்கலாமா என்பது நல்ல தண்ணீரை தீர்க்கலாம் என்பதற்கு நாங்கள் தண்ணீரை தக்குவோம் என்பதை மட்டும் பார்க்காமல் சூழலிய சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வருமா அங்கு வாழ்கின்ற மரங்களுக்கு என்ன நடக்கும் அங்கு இந்த வால் போன்றவற்றை விளைவிக்கிற உள்ளூர் மீனவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும் டீசலினேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த உப்பகற்றல் முறை சரியா பிள்ளையா இதன் அனுகூலம் பிரதிகூலங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் கிணத்தை வெட்டி நீர் உடைக்கப் போகிறீர்கள் அல்லது குழாய் கிணறு மூலம் நீர் இணைக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அனுமதி பெற வேண்டும் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் இலங்கையில் எந்த விதமான நடைமுறைகளும் கிடையாது இது சம்பந்தமாக அளவுக்கு மீறிய நீர் உழைப்பு என்ன விதத்தில் கையால் வேண்டும் என்பதை பார்க்க என்னோட முக்கியமான இந்த மலை இந்த வீடுகள் கட்டப்படும் போது வீட்டுக்கு பின்னால் ஒரு கணங்கை வெட்டிவிட்டு இந்த களி மலைக்கூடங்களில் இருந்து குழாய்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழிகள் இந்த கழிவுகளை தள்ளும் ஆனால் மழை வருகிற போது பக்கத்தில் அஞ்சு மீட்டருக்குள் பத்து மீட்டருக்குள் இருக்கிற கணத்துக்கு இந்த கூடு இணைப்பு மூலம் இந்த கழிவுகள் சென்று சேர்கின்றன இவை எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு முழுமையான ஒரு ஆய்வு அல்லது ஒரு ஒரு விரிவான ஒரு நாங்கள் அவசரப்பட்டு முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பதையும் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்களை ஒன்றிணைத்து வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள துறை சார்ந்த நிபுணர்களை ஒரு நல்ல உண்மையாகவே தொழில்நுட்ப நாங்கள் நிமிந்து நின்று இது சரி என்று சொல்லத்தக்க ஒரு ஒரு ஆய்வதற்கான பேசிக் கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள் பல சொல்ல முயற்சிக்கின்றீர்கள் உங்களுடைய ஆர்வமும் அக்கறையும் எனக்கு உங்கள் துணை நேரம் விரைவாக போய் கொண்டிருக்கின்றது ஆனால் என்னிடம் ஒரு கோரிக்கை இருக்கின்றது பாலா நீங்கள் கூறிய இந்த பல கருத்துக்கள் எமது சமூகத்தை சென்றடைய வேண்டும் இங்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல இது இலங்கைக்கும் சென்றடைய வேண்டும் நான் இலங்கையிலும் ஒரு சில காலத்தில் அங்கு தொலைத்தொடர்பு அல்லது அங்கத்திய மீடியாவில் வேலை செய்தபடியால் உங்களிடம் ஒரு கோரிக்கை விரும்ப கேட்க விரும்புகின்றேன் நான் என்னுடைய நண்பர்களுடன் பேசியிருந்தேன் இலங்கையில் தனியார் வானொலிகள் பல இருக்கின்றன எங்களுடன் இணைந்து இந்த இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் செய்யும் நிகழ்வுகளை அங்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் கோரியிருக்கின்றேன் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிட்டும் இடத்தில் நிச்சயமாக உங்களை போன்ற ஒரு புத்துஜீவியை இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கூறிய கருத்துக்கள் எத்தனை முக்கியமானது என்பதை என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நீர் மிகவும் முக்கியமானவா அதே போன்று ஆரோக்கிய நிலைகளை பாதிக்கப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன நீங்கள் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் மிகவும் முக்கியமானவை இவை மக்களுக்கு எவ்வாறு சென்றடை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பலர் இயன்றவர்கள் தொடர்புகள் கொண்டவர்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சி மூலமாக செல்ல வேண்டும் என்று இல்லை எமது மக்களுக்கு சென்றடைந்தால் அது போதும் உங்கள் தொடர்புகள் தொடர்புகளை அவர்களுடன் ஏற்படுத்தி நிகழ்ச்சிகளை நீங்கள் கூறிய இந்த அருமையான கருத்துக்களை பகிர்ந்து முடிந்தால் அது எங்களுக்கு கிடைக்கும் மிக மகிழ்ச்சி என்றே கூற வேண்டும் நிச்சயமாக இதில் நான் கருத்தை எப்படி சொல்ல வருகிறேன் என்றால் இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இது சம்பந்தமாக செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கூட அது ஒரு ஆக்டிவாக தொடங்கவில்லை சின்னவர்களுக்கு பலருக்கு எங்கள் தொடர்புகள் உண்டு வேற ஏதாவது வழிகளால் கேட்பவர்கள் நிலத்தினூடாக எங்களை தொடர்புகளாம் என்று நான் நம்புகிறேன் ஆனால் குறிப்பாக நான் உங்களை கேட்க விரும்புவது என்னவென்றால் ஒரு சோசியல் சமூகம் சார்ந்த ஒரு டெக்னிக்கல் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விடயம் ஒரு திறமையும் இல்லாமல் இமோஷனல் உணர்வு பூர்வமானதும் கருத்துக்கள் மக்களை காணப்படுகிறது எங்களுக்கு சாயம் பூசப்படலாம் அல்லது எங்களுக்கு முத்திரை கட்டப்படலாம் என்ற அச்சம் பல துறை சார்ந்த நிபுணர்களுக்கு இருக்கிறது ஏனால் அவர் அந்த தொடர்ந்து அலுவடையங்களில் நடந்தது மாற்றமில்லை இந்த சுண்ணாகம் நீர் மாசத்தில் கூட நடந்திருக்கிறது ஆகவே உங்கள் ஊடக நண்பர்கள் இது என்று தெரிந்து தெளிவாக தகவல்களை சொல்ல வேண்டுமே ஒழிய அதற்கு காரணம் கற்பித்துள்ளதை உணர்வு பூர்வமாக தேவையில்லாத குழப்பாது தகவல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக தேவையானால் சமூக ரீதியாக விட்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைமை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை ஊரில் காணப்படுகிறது நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இது சம்பந்தமான தலைப்புகள் ஒன்று கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை என்று கண்டுபிடிப்பதை போல ஊடகங்கள் இருந்தாலும் சரி அநெசசரிலி திஸ் இஷ்யூ ஹேஸ் பீன் இமோஷனலை உணர்வு பூர்வமாக்கப்பட்டிருப்பத இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தொலை சார்ந்த நிபுணர்களை செய்ய பிழை வந்தால் காரணம் கேளுங்கள் முடியாது என்று செய்வதன் மூலம் உணர்வுபூர்வமாக நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது இறுதியாக நீங்கள் இத்துவான் திரு தட்சணாமூர்த்தி அவர்களுடைய ஆவணப்படம் பற்றிய கருத்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்று உங்களுடன் தாழ்மையாக இந்த கோரிக்கை விடுவார்கள் பேச இந்தியாவில் மிக பிரபலமாக மதிக்கப்பட்ட இந்த தமிழ்மேதை சார்பான ஒரு ஆவணப்படம் அம்சன் குமார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளர் மூலம் செய்யப்பட்டது இந்த ஆவணப்படத்துக்கு மிக சிறந்த ஒரு சிறப்பு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடந்து இந்தியாவில் நடாத்தப்பட்ட தேசிய மட்டத்திலான திரைப்படங்களுக்கான விருது வழங்கப்பட்ட போது மாகுபலி படமாகவும் விசாரணை சுரந்த தமிழ் படமாகவும் தாரை தப்பை இலிசமைத்ததற்காக சிறப்பு செய்து அந்த விழாவில் ஒரு வெளிநாட்டானை பற்றி ஒரு தட்சிணாபத்து என்கிற ஒரு தமிழ் மீதை பற்றி எடுக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் சிறந்த கலை ஆவணப்படமாக விருது பெருக்கிறது அவறானவண படத்தை நாங்கள் இங்கே சின்னியில் வெளியிட்டோம் கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து இருநூறு பேர் வரை அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் ஒரு வள்ளிக்கிழமை காலையை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்தனை பேர் வந்திருந்ததும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது வாரணு நிகழ்ச்சி மேல்வனிலும் விரைவாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த கலைஞனை நாங்கள் நினைவு கொண்டு அவரது பெயரில் வருடாந்தம் இசை நிகழ்ச்சியை நடாத்துவதுடன் முடிந்தால் இந்த தாவில் நாதஸ்வரம் போன்ற இந்த மங்கள இசை ஒரு திட்டமிட்ட முறையில் கற்பிக்கிற ஒரு வசதியையும் ஏற்படுத்தும் நோக்கில் லண்டனில் தமிழ் மேதை தட்சிணாமூர்த்தி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய அவர்களுக்கான நேரடி இணைப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அதாவது நாங்கள் அதில் நேரடியான பங்காளர்களாக கூட நாங்கள் அதை அந்த அடிப்படையில் ஆஹ் துவாரான எங்கள் பழைய நாங்கள் தான் வந்த பின்னர் தான் கௌரவிப்போம் நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அதை இருக்கிறோம் அதை போன்று அங்கே தாயகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதற்கு இந்த தமிழ் மனிதமான நிகழ்ச்சியும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஓங்குவதற்கு நாங்கள் எல்லோரும் உதவுகிற தேவையையும் நாங்கள் மறக்க கூடாது இந்த நேரத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டமைக்கு எமது எங்களுக்குத்தான் பெருமை நன்றி இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கும் உங்கள் பணி தொடர வேண்டும் உங்கள் பணி மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக தொடர வானிசையின் வாழ்த்துக்கள் என்றும் இருக்கின்றன நன்றி இந்த நேரத்தில் கழித்த உங்கள் நேயர்களுக்கும் தொடர்ந்து பேசிய உங்களுக்கும் உங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழ் வளர்க்க நம்ம சொல்லி விடப்பட மிக்க நன்றி வணக்கம் நன்றி பாலா ிருப்பது வானிசையுடன் இது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எஃப்மேல் மேற்கில் மெல்பன் நகரின் மேற்கில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் தமிழ் வானொலி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு இனம் ஒன்றாக மொழி வென்றாக புதுவேளை எடுப்போம் விடிவுக்கு நம் வெட்டி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு இனம் ஒன்றாக முழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு வேலை கொடுப்போம் பிறந்த குழந்தை இரந்து பிறந்தால் வாழ ஆள் நிரப்பி வெற்றி தாமரை பறிப்போம் எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும் எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும் உடல் மண்ணுக்கு உயர்த்தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு இனம் மொழிவென்றாக மெல்பர்ன் நகரின் மேற்கில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் தமிழ் வானொலி இது இது தமிழுக்கான நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் அனைவரையும் இதயம் கவரும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக நாங்கள் வழங்கும் இறுதி பாடல் இது வேறு சத்திய கொள்கை வெல்வதே நான் அந்த என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பே என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே அடே நண்பா உண்மை சொல்வே இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட சத்தியம் விதையிலும் ஒவ்வொரு விதையில் ஒவ்வொரு விடியல் எனது பெயர் நேர்கள் இதுவரை கேட்டது வானிசை இதே நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருந்த நிர்மலன் சிவா உதயன் டெப்ரா ஆகியோருடன் இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் எம் எல் ராஜா இன்றும் இனிவரும் நாட்களும் உங்கள் வாழ்வில் இனிதே அமைய தமிழ் வாழ்க வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் University at Werribee. Oh, la, la, la. Macedonia Voice, ne? welcome to Macedonia program. Broadcast on VNEPM Community Radio every Friday from 9 to 11 a.m. Sundays from, to Sunday from to 8 to 2 p.m. On IP at point lang VNEPM Community Radio Macedoniaan program Macedonia Voice. Уважаемые слушатели на VNEPM Community Radio, добрый вечер. День сегодня 1 апреля 2016 года. Започнуваме Македонски глас со емитување се секој петок од 9 до 11 часот наутро до вечерта од 8 до 12 на полноќ и секоја недела од 2 до 5 часот по слепуче. На УИНЕМ комитет раднобрано од жена од 88.9 на Агерсинг со нашата програма Распени весел македонски глас. Со вас е Промилена Заздовски и посекуваме приетна вечер и приетница со и со нас од Виото на УИНЕМ. тоа не слушате ние одиме по наш избор тоа е за ваше располагање а ги очекуваме тоа имаме ќе имаме гости тоа е преку телефон тоа со Елена Јовчевска и оркестарот маестро